ீிமூர் சுசிக்கேந்திரம் டைபாயன சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பாஷியம் மேஷி கி வியம் ஹியதூத்தீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சந்தமான மாதேவ் சாா் யமே யிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபிய प्रत्यगर्थो ओम ओम ோப்பளவரனாஹமஸ்மி சகன்கு சீரியவாஹை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷா श्रवणायापि கடோபிஷத் முதலாவது வல்லி ஏழாவது மந்திரியோயோ எண்ணு ஆசரியோ ஆயோ குஷலனுஷி நச்சிகேதஸ் யமதர்மராஜாவிடம் மூன்றாவது வரமாக ஆத்ம வித்தியை பிரார்த்தித்திருக்கிறான் நச்சிகேதுக்கு ஆத்ம உபதேசம் செய்வதற்கு முன்பு இந்த ஆத்ம வித்தியை அவனை பாராட்டுகிறார் ஆத்மவித்யைத் தவிர மேறு எனக்கு வேண்டாம் அர்த்த காமவித்யா தர்ம வித்யா இவைகளெல்லாம் தியாகம் செய்துவிட்டு மோக்ஷ வித்யா ஆத்ம வித்தியையை கேட்டிருக்கிறான் அதை பாராட்டினார் இப்பொழுது சாஸ்திரத்தினுடைய பெருமையை அதாவது சாஸ்திரம் விட உபதேசம் சாஸ்திரோபதேசத்தினுடைய மகிமையை இப்பொழுது சொல்லுகிறார் இந்த ஏழாவது மந்திரம் அதைத்தான் சொல்லுகிறது கடைசியாக வகுப்பை முடிக்கிறபோது ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது பகவானுடைய அனுகிரகம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இந்த ஜீவனுக்கு சரீரம் கிடைக்கும் மனித உடல் அவ்வளவு எளிதாக கிடைக்காது ஆகவே மனித உடல் கிடைப்பது மிகவும் அரிது அப்படியே மனித உடல் கிடைத்தாலும் நமக்கு வந்து இந்த மதம் ஆன்மீக வாழ்க்கை இவைகள் அமைவது மிகவும் அரிது சரியான மதம் அமையணும் சரியான சமயத்தை நம்ம சார்ந்திருக்கணும் கிடைக்கணும் இந்து மதத்தில் பிறக்கிறது ரொம்ப அபூர்வம் சொல்லணும் வைதிக மதம் சனாதன தர்மத்தில் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஆக இந்த ஏன்னா மற்ற மதத்தில் மறுபிறவிக் கொள்கையே கிடையாது ஆனால் ஒத்துக்கிறாங்க இப்போ ஆனால் அவங்க சாஸ்திரத்தில் கிடையாது பைபிள்லேயோ குரான்லேயோ புனர்ஜென்மவாதம் கிடையாது பூர்வஜன்மவாதமோ புனர்ஜென்மவாதமோ கிடையாது ஆகையினால ஹியூமன் பர்த்தே வேல்யூபிள் என்பதை நிரூபிக்க முடியாது மனித உடல் மிகவும் சிறப்புக்குரியது என்பதை நிரூபிக்க முடியாது பூர்வ ஜென்ம பாவி ஜென்மாவை ஒத்துகின்றாதான் மனுஷ ஜென்மத்தோட மகிமையவே சொல்ல முடியும் இல்லாட்டி மனுஷ மகிமையை சொல்லவே முடியாது ஜென்ம ஆக்சிடெண்டாக வந்து இந்த மனித உடல் அது அது மாத்திரம் இல்லை வேறு உடல் கிடையாதுங்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளையே நிறைய பேருக்கு குழப்பம் வந்திருக்கு இப்போது அதை எப்படி எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்காங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மறுபிறவிக் கொள்கை அதனுடைய அடிப்படையில் தான் மனிதப் பிறவியினுடைய மேன்மையே சொல்லப்படுறது அறவாழ்க்கை இறை வழிபாடு எல்லாம் இந்த மனித பிறவி மறுபிறவிக் கொள்கையின் அடிப்படையில் தான் இது பேசப்படுகிறது இல்லாட்டி இந்த பிறவியனுடைய பெருமையை யாரும் புரிஞ்சுக்க முடியாது வேற எந்த கோணத்திலையும் இந்த பிறவியனுடைய பெருமையை விளக்கி சொல்லிட முடியாது இது மாதிரி அப்படியே சொன்னாலும் இந்த அளவுக்கு பலமா இருக்காது ப்ரூஃப் ஆஃப் கிரியேஷன் அப்படி இப்படின்னு என்னவென்னா சொல்லிட்டு இருக்கலாம் ஆனாலும் புனர்ஜென்மவாதத்தை சொல்லாம பூர்வஜன்ம பாவி ஜென்ம வரப்போற பிறவி இதுக்கு முந்தைய பிறவி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து நான் போன வகுப்புலேயும் சொன்னேன் இப்பவும் சொல்கிறேன் வெப்சைட்டுக்கு போய் பாருங்கோ அதாவது இன்கார்னேஷன் அண்டு பயாலஜி பை ஸ்டீவன்சன் பார்த்தேன்னா தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்கார்னேஷன் அண்டு பயாலஜி பார்க்கணும் அப்போதான் புரியும் நம்ம எவ்வளவு தூரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கோன்னு தெரியும் ஒருத்து இது பார்க்கறதுக்கு ஒருத் அது வந்து நம்ம சாஸ்திரத்துக்கு ஒரு சரியான பிரமாணமா இருக்கு நம்ம சாஸ்திரம் தான் நமக்கு பலம் ஆனாலும் இப்போ அது வந்து விஞ்ஞான ரீதியாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்ம சொன்னதை தான் அவன் சொல்றானே தவிர அவன் சொன்னதுனால சரின்னு சொல்ல மாட்டோம் நீ சொல்லிதான் நாங்கள் சரின்னு ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை நீ சொல்லாமையே நாங்கள் சரின்னு ஒத்துணுட்டோம் அதெல்லாம் நிறைய அதுக்குள்ளே போனால் ரொம்ப டைம் ஆகிடும் நம்ம விஷயத்தை புரிஞ்சுப்போம் மனுஷ ஜென்மா கிடைக்காது அப்படியே கிடைச்சுட்டாலும் நமக்கு இங்கே மெட்டீரியலிஸ்டிக்காக தான் நிறைய பேர் இருக்காங்க ஈவந்தோ ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர நாங்கள் சமயத்தை பின்பற்றுகிறோம் அதை பின்பற்றுகிறோம் சொன்னாலும் இவங்கள்லாம் மேலெழுந்து வாரியாக தான் சமயத்தை பின்பற்றுகிறார்களே தவிர இவர்கள் பணத்தையும் பொருளையும் இன்பத்தையும் தான் வழிபடுகிறார்கள் உண்மையில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தன்னெஞ்சறிவது பொய்யற்க அப்புறம் இதுல தர்மத்துக்கு வர்றதே ரொம்ப கடினம் அப்புறம் தர்மத்தை கடைப்பிடிச்சு பக்குவப்பட்டு மோக் விரும்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் மனுஷன்மா துர்லபம் முமுட்சுத்துவம் துர்லபம் மோக் அடையணும் எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அப்படியே வேணும்னு நினைச்சாலும் எதனால முக்தி கிடைக்கும்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் முக்தி வேணுங்கிற ஆசை வந்துடும் அவர் ஒருவரே உனக்கு சால்வேஷன் பண்ணுவார் அப்படிங்க அவர் ஒருத்தர் உனக்கு தீர்வு அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க அது மாத்திரமில்லை நம்மளதுலேயே வந்து நிறைய அபிப்பிராய பேதங்கள் மோட்சம் எதனால கிடைக்கும் அப்படின்னா கர்மா பண்ணினா மோட்சம் அடையலாம் உன் காரியத்தை சரியா பண்ணு உனக்கு முக்தி நிச்சயம் நீ கோயில் கோயிலா போ உனக்கு முக்தி நிச்சயம் நிறைய ஜபம் பண்ணு உனக்கு முக்தி நிச்சயம் குருவோட பார்வைப்பட்டாலே போகணும் உனக்கு மோக்ஷம் இப்படி நிறைய இருக்கு சும்மா இப்படி பார்த்த அவர் பார்த்தாருங்க எனக்கு முக்தி கிடைச்சு போச்சு அப்ப முக்தினா என்னங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது பணம்னா புரியறது அர்த்தம் புரியறது காமம் புரியறது தர்மமே புரிய மாட்டேங்கிறது ஈஸ்வரனும் புரிய மாட்டேங்கிறார் அப்போ மோக்ம் வந்து அடையணுங்கிற எண்ணம் வர்றது ரொம்ப துர்லபம் அந்த மோக்ஷம் புரிஞ்சு மோக்ஷத்தை விரும்பணுமே இப்படியோ எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல தெரியுமே தவிர மறுபிறவி வேண்டான்னு சொல்ல தெரியுமே தவிர அந்த மறுபிறவி வேண்டாங்கிறதத்தான் நம்ம முக்தின்னு சொல்கிறோம் பொதுவாக அது இன்டர்பிரேஷன்லாம் நிறைய விதம் இருக்குது பொதுவாக ஜென்ரலாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறது என்னென்னா உயிர் மீண்டும் உடல் எடுக்காத நிலைக்குப் முக்தி உயிர் மீண்டும் உடல் எடுக்காத நிலைக்குப் முக்தி சரி மீண்டும் உடல் எடுக்காத நிலை அல்லது இன்னொரு வார்த்தையை நான் சேர்க்குறேன் உயிர் உடலோடும் உள்ளத்தோடும் அறியாமையோடும் தன்னை இணைத்து கொள்ளாமல் இருப்பது தான் முக்தி இது ஒரு பிராக்கெட்டில் போட்டுக்கணும் உயிர் உடல் முக்தி இதுதான் எல்லா மதமும் ஆனால் எல்லா மதமும்னா ஆஸ்திக ஈவன் புத்திஸ்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க மோக்ஷத்தை ஆனால் மோட்சங்கிறது என்னங்கிறது வித்தியாசம் இருக்குது ஜெயினிசம் புத்திசம் அவங்களுக்கும் இந்த கருத்து இருக்குது மகா நிர்வாணம் எல்லாம் நிர்வாணம் மகா நிர்வாணம் பிரிச்சு அப்போ அல்ப நிர்வாணம்னு ஒன்று இருக்குது தெரியுது அல்ப நிர்வாணம் இருக்க போய் தானே மகா நிர்வாணம் சொல்ல முடியறது நம்ம தூக்கமெல்லாம் அல்ப நிர்வாணம்தான் மகா நிர்வாணம்னா என்ன மறுபடியும் உடம்புக்குள்ள புகரமாட்டோம் அவ்வளவுதான் இப்போ முக்தியினுடைய தன்மையை வந்து நம்ம ரெண்டா நான் பிரிக்கிறது உங்களுக்கு சௌரியத்துக்காக பிரித்து சொல்கிறேன் உயிர் உடல் எடுக்காமல் இருக்கின்ற நிலைக்கு பெயர்தான் முக்தி இந்த உடம்பு எடுத்தாச்சு இனிமே வேற உடம்புக்குள்ளே புகுறத்துக்கு நான் விரும்பலை ஏதோ இந்த உடம்பு வந்து விட்டது இந்த உடம்பு வந்ததுனால தான் இனிமே ஏதாவது மனித உடல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உயிர் மீண்டும் உடலினுள் புகாமல் இருப்பதற்காகவே மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் உயிர் மீண்டும் வேறு உடலில் புகாமல் இருப்பதற்காகத்தான் மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது புரியுறதா சட்டலிட்டி சூக்மம் மனித உடல் உயிருக்கு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்றால் மனித உடலில் வாழும் உயிருக்கு ஒரு வாய்ப்பு என்னவென்றால் மீண்டும் உடல் எடுக்காத ஒரு நிலையை அடைவதற்கான வாய்ப்பு மனித உடலில் மட்டுமே உயிருக்கு உண்டு மற்ற உடல்களில் உயிர் வாழ்ந்தால் அந்த உயிரானது மீண்டும் உடல் எடுப்பதில் தடுப்பதை தடுக்க முடியாது நான் சொல்றேன் தமிழ் புரியுறதா மனுஷிய சரீரமே இந்த ஜீவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மறுபடியும் சரீரம் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஹியூமன் வர்த் அது முதல்ல எனக்கு அதுதான் வேணும் திரும்ப திரும்ப எத்தனை தடவை உடம்புல எடுக்கிறது ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயும் பூந்து பூந்து அதில் ஆசா பாஷத்தில் சிக்கி அவஸ்தப்பட்டு சுகத்துக்கு ஏங்கி துக்கத்தை அனுபவிச்சு என்னத்துக்கு இது புனரபிஜனம் புனரபி மரணம் புனரபிஜனி ஜடரேசயனம் இங்க சம்சாரம் இதுக்கு இது தான் சம்சாரம்னு வேறு ஜன்ம மரணப் பிரவாக இந்த ஜீவச ஜென்ம மரணப் பிரவாக சம்சாரா இந்த உயிர் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழல்றது கர்ப்பத்திலேயே செத்து போகிறது குறந்து செத்து போகிறது கொஞ்சம் வயசான பிறகு செத்து போகிறது அடிபட்டு காரில் அடிபட்டு சாகிறது பாம்பு கடிச்சு சாகிறது தண்ணியில் சாகிறது இந்த உடம்பு அப்படியெல்லாம் போகிறது ஆ தப்பி தவறி நமக்கு வந்து மோட்சத்தில் இச்சை வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்கே அவ்வளவு சுலபம் இல்லை மோட்ச இச்சை அப்படி என்ன கேட்டால் கூட என்ன பண்ணுவோம்னா நமக்கு அது புரியாது இன்ட்ரெஸ்ட்டும் வராது உயிர் வேற உடம்பு வேறேங்கிறது முதல்ல ஒத்துக்கணுமே உடம்பே உயிர் நினச்சா என்ன பண்ண முடியும் ஐ ஹாவ் பாடிங்கிறதே நிறைய பேருக்கு புரியலன்னு வச்சுங்க ஐஎம் பாடின்னு நினச்சா என்ன பண்ண முடியும் முதல்ல அதுவே பெரிய புண்ணியம் ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் சோல் அஹம் ஜீவோஸ்மி தேகவான் அஸ்மி தேகவான் அஸ்மி தேஹி அஸ்மி நாகம் தேகஹா தேஹியா இருக்கேனே தவிர ஷரீரியா இருக்கேனே தவிர நான் ஷரீரமா இல்லை அப்படின்னு புரியணும் சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்போ இது புரிஞ்சு மனுஷென்மா கடைச்சு, அந்த மனுஷ ஜென்மாவில் சரீரம் வேற ஜீவன் வேறன்னு புரிஞ்சு எனக்கு பணம் சம்பாதிக்கிறதோ குடும்பம் நடத்துகிறதோ அல்டிமேட் கோல் இல்லை அது வந்து செகண்டரி தேர்டு லெவல் கோல் தான் ரியல் கோல் வந்து எனக்கு நிறைய புண்ணியம் பண்ணணும் அது மாத்திரமில்லை புண்ணியம் பண்ணுறதும் கூட எனக்கு அல்டிமேட் கோல் கிடையாது மறுபடி புறக்காமல் இருக்கிறது தான் எனக்கு அல்டிமேட் கோல் அதுக்கு பேர் தான் முக்தி அந்த முக்தியை விரும்புகிறதுக்கு பேர் மோட்ச ஈச்சை அவ்வளவு சுலபமாக வராதுங்கிறது தான் சங்கராச்சாரர் சொல்கிறார் முமுக்ஷுத்வம் துர்லபம் மனுஷத்துவம் துர்லபம் முமுக்ஷு எதபி மனுஷன்மா பவதி ததாபி முமுக்ஷுத்வம் துர்லபமேவோ பக்தி அப்படியே முமுட்சுத்துவம் வந்துவிட்டாலும் அப்படியே தப்பித்தவரி முமுக்ஷுத்வம் வந்தாலும் அந்த மோக்ஷத்தை அடையிறதுக்கு வழி தெரியறது ரொம்ப கஷ்டம் மறுபேரவிய ஏன்னா நிறைய பேர் இதையே சரியாக விளக்கி சொல்கிறது இல்லை மோக்ஷரூபமே நிறைய பேருக்கு தெரியாது பிரைஸ்டுக்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க தர்ம அர்த்த காம மோக்ஷம் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா இந்த வாட் இஸ் தர்மா வாட் இஸ் அர்த்த வாட் இஸ் காமா வாட் இஸ் மோக்ஷன்னா சுவாமிகிட்ட போய் கேளுங்கன்னு நான் வாழ்க தெரியாது தெரியவே தெரியாது தெரிஞ்சுக்கவும் ஆசை இல்லை ஏன் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையே இல்லை நான் ஏன் துன்பப்படுகிறேன் மற்றவர்கள் என்னை துன்பப்படுத்தினால் என்னால் ஏன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் ஏன் பிறரை துன்பப்படுத்துகிறேன் நான் ஏன் இன்பத்துக்காக இயங்குகிறேன் யாரு கேள்வி கேட்கிறான் அமைதிக்காகவும் இன்பத்துக்காகவும் நான் ஏன் இயங்குகிறேன் அமைதியும் இன்பமும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தொடர்ந்து இருக்குமா இருக்காதா இருக்காது என்றால் ஏன் இருக்காது இருக்கும் என்றால் எப்படி இருக்கும் இது நியாயமான கேள்வியா அந்நியமான கேள்வியா மகாநியாயமான கேள்வி இதுவே தெரியாம என்னன்னா மீனிங்லெஸ் லைஃபே மீனிங்லெஸ் நான் என்ன பர்பஸே தெரியலன்னா என் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் ஆயினால மோட்சம் அடையணுங்கிற ஆசை வர்றது கஷ்டம் அப்படியே மோக்ஷம் வந்துட்டாலும் அந்த மோக்ஷம் எதுனால வரும் அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு சொல் வச்சுட்டு இருக்காங்க கர்மனா மோக்ஷா பக்தியா மோக்ஷா யோகேன மோக்ஷா நீ வந்து கர்மா பண்ணி முக்தி அடையலாம் பூஜை பண்ணியும் முக்தி அடையலாம் நீ வந்து ஜபம் பண்ணியும் முக்தி அடையலாம் முக்தி அடையிறதுக்கு அன்னைக்கு சொன்ன இல்லையா மூவாயிரம் வழி இருக்குன்னு ஆனா சாஸ்திரம் அது இப்படி சொல்லலை நான் ரெண்டு வார்த்தை போட்டேன் மோட்சங்கிறது உடல் உயிர் உடல் எடுக்காமல் இருப்பது முக்தின்னு சொன்னேன் உயிர் பாருங்கண்ணா இன்னொன்று உயிர் உயிர் பற்றையும் உள்ள பற்றையும் உடல் பற்றையும் உறவு பற்றையும் பொருள் பற்றையும் துறப்பதுதான் முக்தி இது பிராக்கெட்ல போட்டுக்கணும் உயிரானது உயிர் பற்றையும் ஜாகிரதையா சொல்றேன் உயிரானது உயிர் பற்றையும் உள்ள பற்றையும் நம்ம தாட்ச குறித்து நமக்கு சந்தோஷம் இருக்கு துக்கம் இருக்கு நம்முடைய எண்ணங்களை குறித்து நமக்கு மகிழ்ச்சியும் உண்டு துன்பமும் உண்டு தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க நம்ம எண்ணங்களை குறிச்சு நமக்கு மகிழ்ச்சி நூற்றுக்கு நூறு மகிழ்ச்சி இருக்கா நம்ம எண்ணங்களை குறிச்சு நூற்றுக்கு நூறு துக்கம் இருக்கா சொல்ல முடியாது உள்ள பற்று உள்ள பற்றுன்னா எண்ணங்களில் பற்று எண்ணங்களில் பற்று உயிர் பற்று நான் உயிர் என்பதே ஒரு பற்றுதான் உயிர் பற்று எண்ணப்பற்று எண்ணப்பற்றுன்னா என்ன எண்ணெய் நல்லா அழிவாயும் எண்ணப்பற்று உடல் பற்று உலகப்பற்று உறவு பற்று பொருட்பற்று இவைகளை அறிவால் துறப்பதே முக்தி என்பது ஆதிசங்கரருடைய உபதேசம் மற்ற மதாச்சாரியர்களை பற்றி நான் சொல்லலை ஆதிசங்கரடைய உபதேசம் அப்ப மோக் என்னங்கிறதுல குழப்பம் இருக்கு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா வேதாந்தம் படிச்சா தான் வச்சுக்கோ இவ்வளவு எல்லாம் கலியுகத்துல தேவையே இல்லை யார் சொன்னா கட்டோபனிஷத்து படிக்கணும் கலியுகத்துல பகவான் ராம ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சகசிரே நசுதேவக்துறை கவித் ஜன்மத்துஜரா வய நயத்தை ரோகாத் வந்தோ முச்சியேத்து முச்சியே தப்ப ஆதா துர்காணி அதி தரத்தியாசு அதி துர்கானி தரதி அதி தரதி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு நிறைய அதனால் என்ன பண்ணுவோம்னா பிரம்மசூத்திரம் படித்தா தானே தெரியும் அது நம்ம படி அதெல்லாம் தேவையில்லை சுவாமி நீங்கள் வேணால் படிச்சுக்கோங்கோ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் முக்தி அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள்லாம் கஷ்டம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கா பதினெட்டு படி ஏறாமல் சைடில் கூட ஒரு படி இருக்குது ஆயினால் அப்படி இந்த படியில் போய் நாங்கள் ஐயப்பனை பார்த்துட்டு போகிறோமே பதினெட்டு படியில் ஏறுனா தான் ஐயப்பனை பார்த்ததாச்சா பதினெட்டு படிக்கு என்ன வழி ரெண்டு வழி இருக்குது பதினெட்டு படியாக போ வழியாக போன பதினெட்டு படி தான் படிதான் முக்கியங்கிறது இருக்குது ஐயப்பன் முக்கியமாக பதினெட்டு படி முக்கியமாக ஏதாவது பட்டிமன்றம் வைக்க வேண்டியதான் படியா பதினெட்டு படியாக பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியான் இப்படி நிறைய பேர் வந்து மோட்சத்துக்கு நிறைய ஏன்னா நிறைய பேர் மோட்சத்தையே டிஃபைன் பண்ணுறதே சரியாக பண்ணுறதில்ல மோட்ச ஸ்வரூபத்தை எத்தனை பேரை எனக்கு தெரிஞ்சு நானும் பார்க்குறேன் மோக்ஷரூபத்தையே ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறதில்லை வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் லிபரேஷன் வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் லிபரேஷன் ஆர் ஃப்ரீடம் சால்வேஷன் அதனுடைய லக்ஷணம் என்ன மோக்ஷரூபா கஹா அதை முதல்ல இப்போ நம்ம சொல்லிட்டோம் இப்போ உயிர் உடல் எடுக்காமல் இருப்பது தான் முக்தின்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் நிறைய படிச்சுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப விஸ்தாரமாக வி பிரம்மசூத்திரமெல்லாம் இதை பற்றி பேசுகிறது அதனால தான் சந்நியாசமே வேண்டியிருக்கு ஹோல் டைமே இதுக்காக கொடுக்க வேண்டியிருக்கு பூஜையும் ரிச்சுவலும் ஜபமும் பண்ணிட்டு இருந்தால் இதெல்லாம் படிக்கவே முடியாது ஆகையினால்தான் வாழ்க்கையவே இது கொடுக்க வேண்டியிருக்கு அதுவும் சன்னியாசியா இருந்து மடாதிபதி ஆயிட்டோம்னா அதுக்கும் டைம் கிடைக்காது திரும்பவும் கர்மகாண்டம் தான் டோட்டலாக விட முடியாது விட்டா எல்லாம் கட்டுப்போயிடும் அதனால மட்டமெல்லாம் இல்லாத சாமியாரா இருக்கணும் பிரச்சனையே இருக்கக்கூடாது சரி அப்போ அடுத்தது என்னன்னா ஆதிசங்கரர் சொல்றார் ஆதிசங்கரர் சாஸ்திரத்தை வச்சுட்டு சொல்றார் னால மாத்திரம்தான் மோக்ஷம் நீ என்னதான் தலகிழா நின்னாலும் குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் ஞான விஹீன சர்வமத்தேன பஜதின முக்தி ஜன்மசத்தேன அதுவும் ரொம்ப முக்கியம் என்னென்னா எல்லா ஆத்மாவும் ஒன்றுங்கிற ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் லிபரேஷனே தவிர வேற எதுனாலையும் லிபரேஷன் கிடையாது நான்பந்தா வித்தியதே நாய ஞானாதேவது கைவல்யம் ஞானம்னா என்ன ஞானம்னு கேள்வி வரும் ஞானம்னா எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதாங்கிற ஞானம் அந்த ஞானத்தை தமிழில் பாரதியார் அழகா பாடிவிட்டார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீழ் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க களியாட்டம் இந்த ஞானம்தான் இதுதான் ஞானம் இந்த ஞானத்தை அழகாக இந்த பாட்டில் சொல்லிவிட்டார் ஆக ஞானத்தினால்தான் மோக்ஷம் கர்மாலாம் வேண்டான்னு சொல்லலை யார் வேண்டான்னு சொன்ன கர்மானால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் லௌகிக கர்மா சோஷியல் சர்வீஸ் ரிச்சுவல்ஸ் பூஜாஸ் கர்மா பலவிதமாக இருக்குது பாராயணம் மெடிடேஷன் சோமெனி ஆக்டிவிட்டிஸ் அதாவது வீட்டுக்காக நம்ம வீட்டை பெருக்கிறோம் வீட்டில் ஒற்றை அடிக்கிறோம் எல்லாம் கர்மாதான் வில்ஃபுல் ஆக்ஷன் எலோன் இஸ் கால்டு கர்மா ஹதயம் துடிக்கிறதுலாம் கர்மா இல்லை கர்மானு சொன்னாலே கர்த்தா ஸ்வதந்திரஹா கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவா கர்த்தும் சக்கியம் கர்ம நம்ம இப்படி சொல்கிறோம் இல்லையா ஹிரதயம் துடிக்கிறது கர்ம அது என் கண்ட்ரோலில் இல்லை அது தானா துடிக்கிறது மூச்சு காத்து தானாக போயின்ட்டுருக்கு பிராணாயாமந்தான் என்னோட கர்மா மூச்சு உள்ள போய் வெளியில் வந்துட்டு இருக்கு அது கர்மா பண்ணுறதுன்னு அது நானும் பண்ணலையே என்னோட வில்லையா நடந்துட்டு இருக்குது அதை நான் பிராணாயம் பண்ணினா அது கர்மத்தை ஒழுங்கு பண் அந்த பிராணனை நான் ஒழுங்கு பண்றேன் ஆஹா கர்மா வேணும் பக்தி வேணும் ஆனால் அது மோட்சம் கொடுக்குற சக்தி அதுக்கு கிடையாது டைரக்டாக கொடுக்குற சக்தி கிடையாது நேரடியாக கொடுக்குற ஆற்றல் அதற்கு கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது நேரடியாக கொடுக்குற சக்தி கிடையாது அது நேரடியாக கொடுக்கும் கர்மாவே நேரடியாக கொடுக்கும்னா அது அத்வைத்த மதம் அல்ல அது துவைத்த சித்தாந்தம் கர்மாவே கொடுக்கும் பக்தியே கொடுக்கும் பகவன் நாம ஜபமே கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கேள்வி அப்படின்னா என்னத்துக்கு அனாவசியமாக வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கணும் சிம்பிளாக மோட்சம் கிடைக்கிற போது அக்கே சேன் மதுவிந்தேதா கிமர்த்தம் பர்வத்தம் விரஜேத் இங்கேயே ஆசிரமத்திலேயே தேன் கிடைக்கும்னா நான் எதுக்கு சுருளிமலையில் போய் அங்கே மேலே பாறையில் போய் கஷ்டப்படணும் இங்கேயே எனக்கு தேன் கூடு வச்சா தேன் நிறைய கிடைக்கும்னா நான் எதுக்கு சுருளிமலையில் போய் அங்கே ஒரு நெட்டு பாறை ஒன்று இருக்குது அந்த பாறை மேலே ஒரு மரத்தில் கயிறை கட்டி தொங்கி நடுப்புரை போய் இருக்கிற தேன் கூட நான் எதுக்கு எடுக்கணும் இங்கேயே கிடைக்கிற போது பகவன் நாமா கிடைச்சா எனக்கு சுலபமாக மோட்சம் கிடைக்கிற போது அனாவசியமாக பிரம்மசூத்திரமும் உபனிஷத்தும் யார் படிக்க சொன்ன தேவையா இது அப்போ இது தேவையில்லையே நிறைய பேருக்கு முடியல ஏதாவது ஒரு சொல்ல அது மாத்திரம் கலியுகம் வேறு அதுக்கெல்லாம் பிரமாணம்லாம் வச்சிருக்கா ஸ்லோகங்கள்லாம் சொல்லிடுவோம் ஏன்னா கிறத்தயுகத்தில் தான் ஞானம் திரேதாயுகத்தில் வந்து தியானம் துவாபர யுகத்தில் வந்து யாகா கலியுகத்தில் பகவன் நாம ஜபம் கட்டோபனிஷத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா கிருதயுகத்துக்கு வச்சுடுங்கோ கட்டோபனிஷத்து இதெல்லாம் உபனிஷத்துலாம் கிருத்த யுகத்தில் வர படிக்கிறதுக்கு வச்சுட்டு போயிடுங்கோ ப்ரொடெக்ட் பண்ணிடுங்கோ ஆதிசங்கரர் எந்த யுகத்தில் அவதாரம் பண்ணார் ஆதிசங்கரர் என்ன எழுதியிருக்கார் பாஷியங்களில் எழுதுறார் விவேக ஜூடாவணியில் சொல்றார் வேணும்னே சொல்றார் மோக்ஷாதனசா மக்ரியாம் பக்திரே வகரீயசி அப்படின்னு சொல்லிவிடுறார் உடனே வந்து ஆஹா சங்கராச்சாரியர் நம்ம கட்சியில் சேர்ந்துட்டார்னா ரெண்டாவது மாத்தி விட்டார் ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயத்தே பகவானை பூஜை பண்ணுறது பக்தின்னு சொல்லலை அவர் ஆத்மாவை தெரிஞ்சு தியானம் பண்ணுறதுக்கு பேர் பக்தின்னு விட்டார் இப்படி நிறைய இருக்கு காஹினால் என்ன சொல்ல வருகிறேன் ஞானத்தினால தான் மோட்சம்னு புரிஞ்சுக்கிறது துர்லபம் மோட்சம் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மோக்ம் வந்து மோட்ச சாதனம் தெரியலன்னா கஷ்டம் மோட்ச ஸ்வரூபம் புரியணும் மோட்ச சாதன ஸ்வரூபம் புரியணும் இந்த கன்விக்ஷன் வர்றது ரொம்ப கஷ்டம் ஞானத்தினால தான் மோக்ஷம் மற்ற சாதனங்களால் அல்ல இது பேர் ஃபெனாட்டிசம் இல்லை இது ஃபெனாட்டிசம் இல்லை ஃபேக்டு இல்லாட்டி எனக்கு கிருஷ்ணன் மெனக்கிட்ட உனக்கு பாடம் நடத்திட்டு இருக்கார் யமதர்மராஜா எனக்கு இப்படி சொல்கிறார் நான் ஏன் இப்படி பாடம் உட்காந்து நடத்திட்டு இருக்கேன் எல்லாரும் வாங்க கோயிலில் உட்காந்து சிவகுரு ஞானகுரு விஷ்ணு குரு பாகிமாம் சத்குரு பரகுரு நித்யகுரு ரட்சமாம் தூங்கினாலும் தப்பு இல்லை புத்தியும் யூஸ் பண்ண வேண்டாம் வாய் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கட்டும் மோக்ஷம் கேரண்டின்னா அர்த்தவாதத்தைலாம் யதார்த்தவாதமாக்கூடாது அர்த்தவாதம்னு சொன்னால் புகழ்ந்து சொல்றது சாஸ்திரம் அப்படிலாம் உண்டு நீ ராமானு சொல்லுப்பா உடனே மூணு தரம் சொல்ல வேண்டாம் மனம் ஒன்றி உருகி ஒரு தடவை ராமானு சொல்லிட்டேனா கொடுத்தா முக்தி அப்படி சொல்ற போதே என்ன ஆஹா எங்க குருநாதர் சொல்லிவிட்டார் அப்படி சொல்லி எல்லாம் இது பண்ணிவிடுவான் அதுக்கப்புறமும் அவனுக்கு மனசுல என்ன இல்லாம இருக்கும் என்ன சொல்றது அப்படியே பேசிட்டே இருந்தா போயிட முடிக்க முடியாது ஞானத்தினால தான் முக்தி அந்த கன்விக்ஷன் வரணும் அப்புறம் ஞானம் வர்றது எப்படி அடுத்தது விட போகிறது இல்லை இன்றைக்கி இந்த மந்திரம் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் வரப்போகுது சாயங்காலம் வரைக்கும் அடுத்தது என்னென்னா ஞானம் எப்படி வரும் அதுதான் நான் சொன்னேன் அதாவது சுவாமிஜி பகவன் நாமாவை சொல்லின்னு இருந்தால் தானாக ஞானம் வந்துடும் பகவன் நாமாவை இல்லாட்டி நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டே இருந்தேன்னா நாலெட் நேச்சுரலி கம்ஸ் அப்படி சொல்லும் தானா வரும் தானா வரும் பள்ளிக்கூடத்துக்கு எது போய் படிச்சேன்னா அது தானா வராது இந்த ஞானம் தானா வரும் ஞானம் தானா வரும் என்ன ஞானம் அகம் பிரம்மாஸ்மி ஞானம் சர்வம் பிரம்மமயம் அனைத்தும் அன்த்தும் நான் நீதி நாநிச்சனே கட்டோபுரின ஆலாம் கடையது சார்மயம் அஹம் ப்ரமா அஸ் தீர்வம் ப்ரம இவை தமஸ்மிர்கிணத்தோத்திரேண அதஷ் பிரசம் ப்ரமை வேதம் விஷ்வமிதம் வரிஷ்டம் அல்ல சர்வம் ஹலு இது விஷ்ணுமயம் ஜகத் சர்வம் ஜகத்து இந்த ஞானம் வந்து இதுதான் ஞானம் எல்லாம் பிரம்மங்கிறது தான் சர்வம் ரே ரே சர்வம் வச்சனீம் கிம் பட்டனீம் கிம் அப்டனம் சர்வத் சதா ஹம்சத்தியானம் கர்த்தவியம் போ முக்தி நிதானம் பாருங்க இந்த வார்த்தையே இருக்குவாரு முக்தி நிதானம்னா முக்தி காரணம்னு அர்த்தம் சர்வத் சதா ஹம்சத்தியானம் கர்த்தவியம்போ முக்தி நிதானம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் இது புரிஞ்சிந்து பாடுறதா புரியாமல் பாடுறதா சதாசிவ பிரம்மேந்திராள் புரிஞ்சுதான் சொல்லியிருக்கார் புரியாமல் எப்படி சொல்லுவார் சதாசிவ பிரம்மேந்திராவோட பிரம்மசூத்திர விறத்தி இருக்குது யோகசூத்திர யோகசூத்ரத்துக்கு யோகசுதான ஒரு கமெண்ட்ரி இருக்குது சதாசிவிரம்மேந்திராள் நிறைய மகா பண்டித்தர் சாதாரண ஆள் இல்லை யோகியாகவும் இருந்திருக்கார் சித்த புருஷராகவும் இருந்திருக்கார் ஆஹ் எதுக்கு இந்த ஞானம் எப்படி வரும்னா இந்த ஞானம் ஏதாவது சாத ஆன்மீக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தானாக வந்துடும் இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தால் தானாக வந்துடும் தானா வராது கட்டோபனிஷத்தை மெனக்கெட்டு உட்கார்ந்து படிக்கணும் கட்டோபனிஷத்துன்னு சொல்லலை வேதாந்த சாஸ்திரத்தை படிக்காமல் அகம் பிரம்மாஸ்மி ஞானம் வராது வராது வரவே வராது மெஜாரிட்டி பீப்புளுக்கு எக்ஸப்ஷன் கேஸ் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் அப்படியே இருந்தாலும் அவன் போன ஜென்மாவில் அத்தியாசம் பண்ணியிருப்பான் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது அவர் குருவிட்ட போனாராண்ணா ஆனால் எல்லாம் இப்போ ஏ எதுக்கு எம் இவன் நச்சுக்கேசேன்னு சொல்கிறான் உன்னை விட்டால் எனக்கு எவனும் கிடைக்க மாட்டாங்கிறான் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் ஏதத் வித்தியா அனுஷிஷ்டுவயாகம் நீ சொல்லி கொடுத்து நான் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலையோ இதை தெரிஞ்சிக்க முடியாது நீ டீச் பண்ணு அர்ஜுனன் கிருஷ்ணரை டீச் பண்ணு சொல்கிறான் பிரபன்ன பாரிஜாத்தாய தோற்றவேத்ரைக்க பாணையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நம வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சாதுர்மாசிய விரதத்தில் முதல்ல கிருஷ்ணனை தான் பிடிக்கிறோம் கிருஷ்ண பஞ்சகம் அப்புறந்தான் வியாச பஞ்சகம் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணிவிட்டு தான் வியாசரு இருக்கட்டும் எதுக்கு இதை சொல்கிறோம்னா ஞானத்துக்கு சாதனம்னு மோஷம் மோக்ஸ்வரூபம் புரியணும் நம்பர் ஒன் மோக் சாதனம் புரியணும் நம்பர் டூ மோக்ஷாதனத்துக்கு சாதனம் என்ன ஞானத்துக்கு சாதனம் என்னன்னா விசாரம் சரி எந்த சாஸ்திர விசாரம்னா பிரம்மசாஸ்திர விசாரம் நான் சொல்லல ஆதிசங்கர் தின்னும் கொஞ்ச நேரத்தில் மந்திரங்கள்லாம் வரப்போறது முண்டகோப நிஷத்திர சொல்றார் சாஸ்திரஜோப்பி சுவாத்திரியேன பிரம்மான்வேஷனம் ந குறியாத் சாஸ்திரோபி எனக்கு வியாக்கரணம் தெரியும் எனக்கு நியாயம் தெரியும் எனக்கு அந்த சாஸ்திரம் தெரியும் நானாவே செல்ஃபாக படிச்சுப்பேன் அப்படின்னா ஆதிசங்கர் ஒத்துக்கிறதில்ல நீ எவ்வளோ பெரிய பண்டித்தனா இருந்தாலும் சம்பிரதாயம் தெரிஞ்ச குருக்கிட்ட போய் ஒழுங்கா படிங்கிறர் சம்பிரதாய அசம்பிரதாய வித் சாஸ்திர விதப்பி மூர்க்கவது உபேஷணீயா அதாவது மற்ற சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருந்தாலும் வேதாந்த சாஸ்திரத்தை சம்பிரதாயமாக படிக்கலைன்னா அவனுக்கு முட்டாடுக்கு சமமாக ஒதுக்கி தள்ளுங்கிறார் அசம்பிரதாய வித் சர்வசாஸ்திர விதப்பி மூர்க்கவதூபேஷணியஹா இல்லை ஸ்ட்ராங் வேர்டு ஆதிசங்கரர் யூஸ் பண்ணிருக்கார் கஷேத்திரன் சாபிமாம் வித்திக்கும் பாஷ்யத்தில் ஞான சாதனம் என்னன்னா ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பிரம்ம எல்லா உங்களிடத்தில் இருக்கு ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியாதே விதித்தா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து ஆஹா ஆச்சாரியன் ரொம்ப அவசியம் சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் நானும் வேற கதையெல்லாம் பேசக்கூடாது என் சொந்த கதையெல்லாம் பேசுறதுக்கு கிளாஸில் உபநிஷத்தில் நான் அர்த்தம் சொல்றதுக்கு உட்கார்ந்துருக்கேன் ஆஹ் உபனிஷத்தை தான் பேசணும் உபனிஷத்தை எனக்கு எங்குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ ராதிசங்கர் இதுக்கு தொடங்குற போது சொன்னார் இல்லையா யசா பிரதிபானம் வியாக்கியாமையே எனக்கு எவ்வளவு தூரம் புரியறதோ அவ்வளவு தூரத்துக்கு நான் சொல்றேன் ராதிசங்கர் என்ன பணிவு அதே சமயம் ஆத்தன்டிசிட்டி கன்விக்ஷன் பணிவாகவும் இருக்கார் அடக்கமாகவும் இருக்கார் அதே சமயம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கார் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி பணிவு எல்லாம் இருக்கு குரு சாஸ்திரத்துக்கிட்ட தான் போகணும் அதெல்லாம் புண்ணியம் இருக்கணும் மோக்ங்கிறது புரியணும் மோட்சத்தில் ஆசை வரணும் அப்படியே ஆசை வந்தாலும் அது எதனால அடையிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது இதனால தான் அடையணும்னு தெரிஞ்சுகின்ற பிறகு அறிவு போயிருக்க போயின்னு இருக்குன்னா நான் நம்பின்ட்டுருக்கேன் இல்லாட்டா புண்ணியமாவது கிடைக்கும் ஒன்றும் ஞானம் இல்லாட்டி பத்து நாள் நீங்கள் வந்ததுக்கு ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒன்றும் புரியல அவர் சொன்னது ஆனால் புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னார் அட்லீஸ்ட் புண்ணியத்தையாவது சம்பாதிச்சோம் தாராளமாக ரெண்டில் ஒன்று நிச்சயம் ஞானம் கிடச்சா பெரிய புண்ணியம் புண்ணியத்தோட பலன் இல்லாட்டி கண்டிப்பாக புண்ணியம் கேரண்டி சொல்கிறேன் இல்லையா ப்ரைஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு என்னது நம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாலும் என்ன கன்சோலிங் ஆறுதல் பரிசு அனைவருக்கும் ஆறுதல் பரிசு அனைவருக்கும் புண்ணியம் ஆனால் இது மகா புண்ணியம் பொறுமையாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கோமே மகா புண்ணியம் என்ன சுண்டலாக கொடுக்குறோம் எல்லாம் ஒன்றும் கிடையாது சாப்பாடே போடுறோங்கிறது விஷயம் வேற எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது வேற விஷயம் அது மாதிரி அப்படியே நமக்கு வந்து படிக்கணும் சாஸ்திரம்னா நல்ல டீச்சர் கிடைக்கணுமே சரியான வாத்தியார் கிடைக்கணும் அவர் நமக்கு வந்து அதை பற்றி விவேகச்சூடாவணி ரொம்ப விசேஷமாக சொல்கிறார் குரு லக்ஷணம் குருவுக்கு லக்ஷணங்கள்லாம் சொல்லப்படுது நமக்கும் சிஷ்யனுக்கு யோக்கியத்தை வேணும் நம்மளும் அதுக்கு தகுதிப்படுத்திக்கணும் இந்த வித்தியை பெறணும்னா என்ன பண்ணணும்னா குரு சாஸ்திரத்துக்கிட்ட போகணும் குரு சாஸ்திரத்துக்கிட்ட போகணும்னா குரு கிடைக்கணும் நமக்கும் தகுதி வரணும் நமக்கு தகுதி அமையிறதும் நமக்கு குரு கிடைக்கிறதும் ரெண்டும் அமையணும் அந்த கைவிள ஒரு பாட்டு வரும் அவர் என்ன சொல்லுவார் குரு சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் அப்படின்னு உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொன்னது கேட்பாயாகில் அப்படி சொல் கேட்டியானா அப்படின்னு சொல்றார் சொன்னது கேட்பா தொடர்பவம் தொலையும் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு இருக்கு சொன்னதை கேட்டபோதே அப்படின்னு ஒரு பாட்டு அப்புறம் அவனே சொல்லுவான் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரை இன்னதென்று அதனை இம்பி ஈடேற்றல் வேண்டும் என்றான் ரொம்ப அழகான வார்த்தை அதாவது ஒருவேளை எனக்கு தகுதி இல்லைனாலும் எனக்கு தகுதியை வளர்த்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்குறான் இவன்தோ ஐ எம் நாட் குவாலிஃபைடு நீங்கள் என்னை கல்டிவேட் பண்ணுங்க நான் என்ன வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்றேன் அப்படி சொல்கிறான் சொன்னது கேட்கமாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி திரும்ப சொல்றேன் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரெனை ஆளலாமே உங்க கருணையினாலே என்ன ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே உன்னுடைய பிறவியை மாற்ற உபாயம் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே இன்னதென்று அதனை இம்பி ஈடேற்றல் வேண்டும் என்றான் அது மாதிரி குரு சாஸ்திரம் கிடைக்கணும் குரு குரு கிடைக்கணும் அதுக்கு நமக்கு தகுதியும் வேணும் தகுதியை கொடுப்பது கர்மம் உபாசனை குணங்கள் இதெல்லாம் தகுதியை கொடுக்கறது சாதன சதுஷ்டையை சம்பத்தியை கொடுப்பது கர்மகாண்டம் உண்மையை உணர்த்துவது ஞான காண்டம் ஆகையினால யமதர்மராஜா இங்க என்ன சொல்றார் யா பகுபி அப்ப ஸ்ரவணாய ந யஹ ந யா ஆத்மா எந்த ஆத்மாவானது பகுபிஹி பகுபிஹி அநேகை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரிதான் बहु बहु, बहुत अल बहुना बहुभ्याम बहुत तृतीय व्यक्ति मत चल बहुना बहुभ्याम बहु बहु, बहु यहावणय अभी न लभ्य नया पे क्रत भाग्यमप இதை கே இப்படி ஆத்மான்னு ஒன் உடம்பு வேறே உயிர் வேறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறார் புரிய மாட்டேங்கிறது ஜீவன் வேறு ஷரீரம் வேறு தேகி வேறு தேகம் வேறுங்கிறதே புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேரால முடியல பின்னாத்மவாதமே வச்சுப்போம் நானாத்மவாதமே வச்சுப்போம் ஏகாத்மவாதமே வேண்டாம் நானாத்மவாதமே நிறைய பேருக்கு புரியல அப்புறம் எங்கள் ஏகாத்மவாதம் புரிய நானா ஷரீரம் வேணால் நானா ஆத்மவாதம் இப்படி புரியும் அதுவே நிறைய பேருக்கு புரிய அதாவது இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறார் இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது லைஃப்பில் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது ஆஹா யா பகுபிகி ஸ்ரவணாய பகுபிகி அப்பின்னு போடலாம் ஸ்ரவணாய அப்பின்னு போட்டாலும் தப்புல ஸ்ரோத்து அப்பிங்கிறார் சங்கராச்சர் ஸ்ரோத்து மப்பி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்கறதுக்கே ஆளை காணும்ப்பா நிறைய பேர் இதை வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது பணத்தை பற்றி பேசினா கேட்குறேங்கிறான் காமத்தை பற்றி பேசினா கேட்குறேங்கிறான் புண்ணியத்தை பற்றி பேசுனா கொஞ்சம் பேர் கேட்குறேங்கிறான் அதுவும் பிரம்மனை பற்றி ஆத்மாவை பற்றி பேசுறேன்னா யார் வருவாங்க அதனால் யாருக்கும் இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது நிறைய பேருக்கு இந்த பிரம்மாத்ம தத்துவத்தில் ஞானத்தில் மோட்சத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அது இங்கே வருஷையாச்சு கூட ஸ்ரவணம்னு போட்டிருக்கார் ரொம்ப முக்கியம் ஸ்ரவணம்னா குருக்கிட்ட விசாரம்னா என்னது சும்மா போய்ட்டு வர்றதில்லை டைம் கொடுக்கணும் பொறுமையாக படிக்கணும் லாட்டி உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன் ஓ நமசிவாய சொல்லுங்கோ நாராயணாயை சொல்லுங்கோ அதுவே உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி மந்திரத்தை மாத்திரம் டிரான்ஸ்பர் பண்ணா போறோம் நீ வந்து ஸ்தூல அவஸ்தாத்திர சாட்சி நீ ஸ்தூல சூக்ம காரண சரீரா வதிரிகா பஞ்ச இப்படி எல்லாம் பாடம் நடத்தினா யாருக்கு புரியும் அது மாத்திரம் நிறைய பேருக்கு இது புரியறதே இல்லைன்னு கேட்கறதுக்கே வர்றது இல்லை கேட்கறதுக்கே வர்றது இல்லை பகுபிஹி யஹா யஹா ஆத்மா பகுபிஹி ஸ்ரவணாயாபி நலப்பியா ஸ்ரோத்தம் அப்படி நலப்பியாக இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இல்லை சரி அதையும் மீறி வகுப்புக்கு வந்தாச்சு முடிஞ்சது நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஹைப்போத்தீசிஸ் ஏதோ கற்பனையில் இருக்காங்க சயின்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டான் மெட்டீரியலிஸ்ட் ஒத்துக்க மாட்டான் ஏதாவது அது மாத்திரம் இதில் நிறைய விஷயம் இருக்குது ரொம்ப சட்டுலுது இது மைக்ரோஸ்கோப்பு வச்சும் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பு டெலஸ்கோப் வச்சும் பார்க்க முடியாது டெலஸ்கோப்பு வச்சும் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பு வச்சும் பார்க்க முடியாது இதுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லது பிரத்யாஷ அனுமானத்துக்கு அப்பாற்பட்டது ஆஸ்ரவணாயாப்பி நலபியா சரி வந்தாச்சு வகுப்பில் உட்கார்ந்தாச்சு டீச்சர் நமக்கும் மோஷம் ஆசை இருக்குது ஞானம் பெறணும்னு ஆசை இருக்குது ஆனால் என்னென்னா புரியவே மாட்டேங்கிறதாம் ஸ்ரின்வந்தோப்பி பகவா எம் ந வித்யு கேட்டும் கூட நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்கிறது அதனால தான் நான் உனக்கு ஹெசிடேட் பண்ணினேன் டீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் மனசில் வச்சுன்னு சொல்கிறார் நான் ஏன் உனக்கு சொல்லித்தரலேன்னா இது அவ்வளோ தீவிர முமுஷுத்வம் தீவிர ஜிக்யாசுத்வம் இருந்தாதான் வர முடியும் இந்த முமுக்ஷுத்வம் ஜிக்யாசுத்வமா மாறணும் நான் சொல்லலை முமுக்ஷுத்வம் ஜிக்ஞாசுத்வ மாற மாறணும் அப்புறம் மோக்ஷா ஞான இச்சா மோக்ஷ இச்சா ஞான இச்சையா மாறணும் ஏன்னா ஞானந்தான் சாதனம் இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோ எனக்கு ஒரு பொருள் தேவை அந்த பொருளை எதனால் வாங்க முடியும் பணத்தால் தான் வாங்க முடியும் எனக்கு ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சோம் ஃப்ரிட்ஜு இச்சா ஃப்ரிட்ஜு இச்சை எது பூர்த்தி பண்ணும் பணம் கொடுத்தா தான் கொடுப்பாங்க அப்போ தன இச்சா தன இச்சா தனத்தை சம்பாதிக்கணும் தனத்தை அதுக்கு உழைக்கணும் கர்ம இச்சா கர்ம இச்சையினால தன இச்சையை பூர்த்தி பண்ணலாம் தன இச்சையினால தனம் கிடைக்கும் தனம் கிடைச்சா அதை கொடுத்து ஃப்ரிட்ஜு வாங்கலாம் ஃப்ரிட்ஜு வாங்கினா அதுக்குள்ள தண்ணியை குளிர வச்சு வெய்ய காலத்தில் குடிக்கலாம் அது எனக்கு முதல்ல மோட்சம் வேணுங்கிற இச்சை வரணும் அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாதனம் எது அதில் இச்சை வரணும் ஞானத்தில் இச்சை வரணும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது சாஸ்திரம் குரு ஆகையினால குருக்கிட்டையும் சாஸ்திரத்துக்கிட்டேயும் எனக்கு இச்சை வரணும் அதுக்கப்புறம் நான் போய் அர்த்தம் இல்லர்ஸ்டாண்டிங் அர்த்தம்னா ஹியரிங் வாட் இஸ் தி மெயின் தீம் ஆஃப் சென்ட்ரல் தீம் ஆஃப் வேதாந்தா வேதாந்தத்தினுடைய மைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஸ்ரவணம் ஸ்ரவணத்துக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு உபக்கிரமாதி ஷட்லிங்கை வேதாந்தசாஸ்திர தாத்ய நிச்சயம் வேதாந்த பரிபாஷான்னு ஒரு புஸ்தம் இருக்கு வேதாந்த பரிபாஷா எழுதினவர் பேர் தர்மராஜ அத்வரீந்திரிய யாக தீட்சிதர் தர்மராஜ அத்வரீந்திர வேதாந்த பரிபாஷா அதிலெல்லாம் இதுக்கெல்லாம் இன்னும் ஆழமாக டெஃபினேஷன்லாம் கொடுப்பார் அவர் நம்ம லைப்ரரியில் இருக்குது அந்த புக்கு அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது இதில் அது பேர் வேதாந்த பரிபாஷா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் வேதாந்தா தான் அர்த்தம் இப்போ ஸ்ரவணம் அப்படின்னா தாத்பரிய நிச்சயா உபனிஷதங்களின் மைய கருத்து யாது உபக்ரமாதி வேதாந்தாஸ்திர தாத்யா ஸ்ரவணம் அது பெரிய டாபிக் இந்த சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும் தனி டைம் ஆயிடும் சிம்பிளா சொல்றேன் பிகினிங் என்ன எண்ட் என்ன அப்புறம் எந்த சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகியிருக்கு அடிக்கடி அபியாசம் இதை தவிர வேறு எதுலேயும் தெரிஞ்சிக்க முடியாத இதனால தான் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன இதில் அப்புறம் இதில் எதை புகழ்ந்துருக்கு எதை இகழ்ந்துருக்கு எதில் தாற்பயம் அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு என்னெல்லாம் லாஜிக் சொல்லப்பட்டிருக்கு சென்ட்ரல் தீமை விளக்குறதுக்கு என்னெல்லாம் லாஜிக் சொல்லப்பட்டிருக்கு நியாயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இதனுடைய பெனிஃபிட் என்ன ரிசல்ட் என்ன இத்தனையும் சொன்னாத்தான் இத்தனையும் புரிஞ்சாத்தான் இப்போ கட்டோபனிஷத்தில் பிகினிங்கில் என்ன இருக்குது எண்டில் என்ன இருக்குது எந்த விஷயம் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு என்ன விஷயம் இதில் ரொம்ப ரேராக இருக்குது இந்த இந்த எந்த விஷயம் அதிகமாக அபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இதனுடைய பிரயோஜனம் என்ன இதை எப்படி புரிய வைக்கிறார் யமதர்மராஜா அதெல்லாம் பார்த்துத்தான் இந்த கட்டோபனிஷத்தினுடைய சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னா ஆத்மாவை பற்றின லக்ஷண ஞானம் அவ்வளோதான் என் லட்சணம் ஓ இதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர் ஸ்ரவணம்னா நம்ம சாதாரணமாக என்ன அர்த்தம் ஆயிடுவோம் கேட்கறதுன்னு இது ராமாயண சிரவணம் பாகவதஸ்ரவண்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் ஸ்ரவணம்னா கதையெல்லாம் நிறைய இருக்கும் அம்பரீஷ சரித்திரம் த்ருவ சரித்திரம் பிரஹ்லாத சரித்திரம் அதில் நிறைய விஷயங்கள்லாம் ஆழமாக இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் பாகவதத்தினுடைய பரம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சிரவணம் பாகவதத்தினுடைய பரம தாத்பரியம் அகம் கிருஷ்ணஸ்வரூப்போகம் அஸ்மி அகமேவ கிருஷ்ணா கிருஷ்ணய அகம் அகமேவ கிருஷ்ண நாஹம் கிருஷ்ணபக்த கிருஷ்ணபக்தியா கிருஷ்ணோகம் கிருஷ்ணபக்தியா கிருஷ்ணஜானம் கிருஷ்ண ஜானேன கிருஷ்ணோகம் புரியுறதா கிருஷ்ணனு கிருஷ்ணனிடத்தில் பக்தி பண்ணுறதுனால கிருஷ்ணனை பத்தின ஞானம் கிருஷ்ணனை பத்தின ஞானத்தினால நானும் கிருஷ்ணனும் ஒன்றுங்கிற ஞானம் அதை தான் அவரும் விரும்புகிறார் வோமா பஞ்சமயி பூத்தூத்தி ஆத்ம அது ரெண்டவிட ரொம்ப முக்கியம் வோமா பசியாச்சி பசம் நணியாமி சேனப்பணிஸ் வோமா அது ரொம்ப முக்கியம் வோமேகனோ சோகீ மயி வ ஆத்மௌபமேன சர்வற்ற சமம் பசியத்தி யோர்ஜுன எல்லாம் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் ஒரு முப்பதாவது ஸ்லோகத்துலேருந்து முப்பத்தி ஆறுக்குள்ள வரும் பார்த்தா தெரியும் ஸ்ரவணாயாப்பி பகுபிஹி யோனலபியா கேட்குறத்துக்கே நிறைய பேருக்கு வாய்ப்பே இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அதான் இந்த சாஸ்திரத்தோட மகிமை இது ரொம்ப சட்டிலாக இருக்கு ரொம்ப சூக்மமாக இருக்குது இதனுடைய பிரயோஜனம் அப்பீலிங்காக இல்லை யார்கிட்டையும் நம்ம பெருமையை காமிச்சிக்க முடியாது பாத்தியா எங்கிட்ட இப்படி ஒரு சாமான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் பார்த்தியா இது வெள்ளி டம்ளர் ஐ ஹாவ் வெள்ளி டம்ளர் உனக்கு இல்லை எனக்கு இருக்கு இப்படி பெருமையை அடிச்சுக்க முடியுமா எனக்கு ஞானம் இருக்கு உனக்கு ஞானம் இல்லை இல்லை அது வந்து வெளியில் தெரியாது கர்ம பலன்லாம் வெளியில் தெரியும் பஷதி புத்திரம் பஷதி பௌத்திரம் பர பிரஜையா பசு பெருமி துணைஜாயத்தை கர்ம காண்டத்தோட பலன் வெளியில தெரியும் ஞான காண்டத்தோட பலன் வெளியில தெரியாது நமக்கு மாத்திர ஆத்ம பிரத்தியக்ஷம் ந பரப்பிரத்தியக்ஷம் கர்மா பண்ணினா கர்மமும் வெளியில தெரியறது ரிச்சுவலும் தெரியறது ரிச்சுவலுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது மழை வரணும்னு பண்ணுறோன்னு மழையும் ரிசல்ட் ஆனால் இது வந்து என்னென்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னை பற்றி நான் தெரிஞ்சுருக்கேன்னு தெரியலேங்கிறது யாருக்கு தெரியும் ஒருத்தருக்கும் தெரியாது இப்போ என்னன்னா நான் ஞானி தெரியுமா நான் ஞானி ஞானி யானை நீயும் ஞானம் ஆட சொல்ல முடியுமா அப்படி சொல்கிற போதே அக்ஞானின்னு தெரியும் சொல்லுக்குவா முடியும் சரி அப்புறம் அடுத்ததுக்கு போகிறோம் ஒரு மாதிரி நகர வேண்டாமா ஷ்ரண்வந்தோபி பகவோ என்ன வித்யு அப்படியே சரி சுவாமிஜி ரொம்பவும் தான் திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறார் கேட்டுத்தான் பார்ப்போமே அப்படின்னு கேட்டால் தலையும் புரியலை வாலும் புரியலை இன்னும் எப்படி நடுப்பாருக்கு மாத்திரம் புரியவா தலையும் புரியலை வாலும் புரியலை என்ன அப்பனா என்னது தலையும் தெரியல வாலும் புரியலன்னா என்ன லிங்கோத்பவர் தான் லிங்கோத்பவருக்கு தலையும் தெரியாது சிவலிங்கம் சிவலிங்கத்துக்குள்ளே சிவபெருமான் சிவபெருமான் தலையும் தெரியாது காலும் தெரியாது வாலுன்னா காலு தான் ஆக என்ன பாதம் தானே புச்சம்னு சாஸ்திரமே அயந்தக்ஷிண்பக்ஷ அயமுத்தரஃப் பக்ஷ அயம் ஆத்மா இதம் புச்சம் பிரதிஷ்டா நடுப்புற மாத்திரம் தான் வாழ்க்கையினுடைய தொடக்கமும் புரியலை வாழ்க்கையினுடைய முடிவும் புரியலை எடையிலையும் அறகுறையாத்தான் புரியுது எதாவது புரியுறதோ புரியலேங்கிறதாவது புரியணுமே புரியலேங்கிறதாவது சரியாக புரியணுமே ஆஹ் ஷுண்வந்தோப்பி இது அப்படியே பகவத்கீதையில் இருக்குது ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தொம்பதாவது ஸ்லோகம் பகவத்கீதை ஆச்சரியவத் பசியதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி தானியா யனோதிரு கேட்டும் ஒருத்தனுக்கு புரியலேன்ட்டார் அது பிரதிபந்தம் ஏதோ பாப பிரதிபந்தம் அதில் புரிய மாட்டேங்குது ஆமாம் ஆப்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அதை யோசிச்சுட்டே இருக்கான் அப்படி இருக்கும் ஆத்மானு கண்ணை மூடி பார்க்குறான் கண்ணை திறந்து பார்க்குறான் ஆப்ஜெக்டிவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறான் ரொம்ப வருஷம் வேதாந்தம் படிச்சும் என்ன பண்ணுறான்னா ஆத்மாவை இன்னும் நிறைய உபனிஷத்துலாம் படிச்சுட்டேன் சுவாமி எல்லாம் படிச்சுட்டேன் ஆனால் இந்த ஆத்மாதான் புரியவே இல்லை புரியவே இல்லை ஆத்மா புரிஞ்சிக்கவே முடியல இப்போ அதாவது அது பொருளாக நீ தெரிஞ்சிக்க முடியாது நீ தான் அது அப்படின்னா நான் தான் அதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏ நீதான் உன் கண்ணால் உன் கண்ணை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறோம் உன் கண்ணை கண்ணாடியில் பார்க்கலாம் உன் கண்ணை உன் கண்ணாலே பார்க்க முடியுமானா முடியாது அப்போ கண்ணு இருக்கா இல்லையா இருக்கு கண்ணால் கண்ணை பார்க்க முடியுமோ முடியாது அப்போ நீ எல்லாத்தையும் பார்க்குறேன் உன்னை நீ எப்படி பார்க்க முடியும் இல்லை சுவாமியிலே அந்த ஆத்மானுபூதி வரவே மாட்டேங்கிறது ஒரு டவுட்டு உங்களுக்கு இருக்கா இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு டீச் பண்றேன் உங்களுக்கு ஆத்மானுபூதி இருக்கான்னு என்ன சொல்றது சில பேர் கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு நல்ல குரு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம் கண்டிப்பாக கிடைப்பார் என்ன நான் முக்தி அடையணுமே ஓம் சஹன பவத்து சஹன்து சீரியங்கேஜஸ்வினாவ விவித்ஷாவை ஓகிஹரி ஓ ஆதிகுநாமி